வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று டிசம்பர் மாதம் பதினெட்டாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்கா தனது முதலாவது நன்றி தெரிவித்தல் நாளை கொண்டாடியது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நியூ ஜெர்சி ஐக்கிய அமெரிக்காவின் மூன்றாவது மாநிலமாக இணைந்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ரஷ்ய பேரரசின் நாட்டுப்பண்ணான ஜார் மன்னனை கடவுள் காப்பாற்றுவார் என்று தொடங்கும் நாட்டுப்பண் முதல் முறையாக இசைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு சர் பொன்னம்புலம் ராமநாதன் இலங்கையின் சட்டசபைக்கு தேசிய பிரதிநிதியாக தேர்வானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு துருக்கி கிரிகோர் எண் மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கை சம கட்சி என்ற இடதுசாரி கட்சி இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இஸ்லாமிய வளர்ச்சி வங்கி அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலகின் மிக பெரும் விமானம் சோவியத் ஒன்றியத்தில் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லாரி வோல் அவர்கள் தனது பேல் கணினி நிரலாக்க மொழியை வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஈழப்போரின் போது கொழும்பு நகரசபை முன்னரங்கில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஜனாதிபதி சாந்திரிக பண்டாரநாயக்க குமாரத்துங்க மீது நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் தனது வலது கண்ணை அவர் இழந்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னையில் வெள்ள நிவாரணம் பெறுவதில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 4.2 பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஐக்கிய அரபு அமீரகத்தில் முதல் முறையாக தேர்தல் நடைபெற்றது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தமிழ் விக்கிபீடியாவில் ஐம்பதாயிரமாவது கட்டுரை எழுதப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கெல்லிங்லி கலிரி என்ற ஆலமான நிலக்கரி சுரங்கம் இது பிரிட்டனில் மூடப்பட்ட கடைசி நிலக்கரி சுரங்கமாகும் ஆகும் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு உலகின் முதலாவது தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் ஸ்கோர் ஏவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சனி கோலின் சந்திரன் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு சோவியத் விண்கலம் மற்றும் பியோத்தர் கிளிமுக் ஆகியோருடன் விண்ணுக்கு அனுப்பப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஹென்ரி பவர் ஐயர் தமிழறிஞர் வில் விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்த்த குழுவின் தலைவராக செயல்பட்டவர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆறுமுக நாவலர் ஈழத்தின் சைவ எழுச்சியாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஜே ஜே தாம்சன் நோபல் பரிசு பெற்ற ஆங்கிலேய இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மணிக்கவும் ஆயிரத்தி ஆண்டு ஜோசப் ஸ்டாலின் ஜார்ஜிய ரஷ்ய அரசியல்வாதி சோவியத் ஒன்றியத்தின் இரண்டாவது அரசு தலைவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாம் ஆண்டு எட்வின் ஹோவர்ட் ஆம்ஸ்ட்ராங் பண்பலையை கண்டுபிடித்த அமெரிக்க பொறியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜோதிர்மை பாசு இந்திய இடதுசாரி அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வி பொன்னம்பலம் இலங்கை இடதுசாரி அரசியல்வாதி 1932 தொள்ளாயிரத்தி ஆண்டு நா பார்த்தசாரதி தமிழக எழுத்தாளர் இதழாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கோ சாரங்கபாணி தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நெல்லை பேரன் ஈழத்து எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஸ்டீபன் ஸ்பீல்பர்க் அமெரிக்க இயக்குநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சரத் பொன்சேகா இலங்கை அரசியல்வாதிபர் அரசியல்வாதி இந்திய ஊடகவியலாளர் ஆயிரத்திஆறாம் ஆண்டுஸ்தான் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆர் ஆறுமுகம் மலேசிய கால்பந்து வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு க நா சுப்பிரமணியம் தமிழக எழுத்தாளர் திறனாய்வாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எஸ் எம் ராமநாதன் தமிழக நாடக திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சீசு செல்லப்பா தமிழக எழுத்தாளர் இலக்கிய விமர்சகர் இந்நாளின் சிறப்புகள் கத்தார் நாட்டின் தேசிய தினம் நைஜர் நாட்டின் குடியரசு தினம் மற்றும் பன்னாட்டு குடிபெயர்வோர் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை